அலமதுல்ல தொடர்ந்து தலா கூடியோம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தலாக்குங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை தலாக்குங்கிறது அதனால தான் அது சுண்ணத்தான முறை என்ன சொல்ல வேண்டிய காலம் என்ன சொல்ல வேண்டிய நிலை என்ன சொல்ல வேண்டிய எண்ணிக்கைகள் என்ன அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பெருசாக பேசப்பட வேண்டிய சில விஷயங்கள் இன்னைக்கு தலாக்க விடவும் கூடுதலாக தொழுக சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக் கொள்ளும் ஏன்னா தொடர்ந்து தலா தலாக்கெல்லாம் தலாக்கா போயிட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணவும் இருக்கு தொழுகை சம்பந்தமாக அதிலும் குறிப்பாக தொழுகையில ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் நாம எப்படி நடந்து கொள்றது ஒண்ணு தனியாக நாங்க தொழுது கொண்டிருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு தவறு ஏற்பட்டுச்சு நமக்கு தெரிய வருது இப்ப என்ன செய்யறது தவறுக்குன்ன காரணம் என்ன தவறுக்குன்ன காரணம் என்ன இமாம் தவறு விடுறார் தவறுக்குன்னான காரணம் என்ன அவருடைய சொந்த பிரச்சனையா இருக்கும் வீட்டுல ஏதாவது யோசித்து இங்க வந்து தொழுது வீட்டுல ஏதாவது பிரச்சனை அதை வச்சு வந்து இல்லை கொடுக்கல வாங்கல அதை வச்சு நீங்க வந்து தொழில் வைக்கிறார் தவறுகள் வருது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இருக்கலாம் மேபி என்ன காரணம் சொல்ல முடியாது தவறு வரதுக்கு இதுதான் காரணம் சொல்ல முடியாது ஆனா மார்க்கத்துல ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு அதை நாங்கள் கட்டாயமாக கவனத்தில் கொள்ளும் யாரு சொல்லியிருக்கா ரசூதுல்லாஹி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதான் மார்க்கும் அதுக்கு மீறி எனக்கு மார்க்கு நமக்கு யோசிக்கவோ சிந்திக்கவோ தெரியாது ஒன்னு இம்மாமுடைய குறைபாடு நிச்சயமாக அவருடைய தனிப்பட்ட சொந்த ஏதாவது குற்றங்களும் காரணமாக இருக்கலாம் அத்தோட அன்பு நபி செல்லதாலிசன் சொல்லி இருக்கிறாங்க ஒரு நேரம் அவங்களுக்கே நடந்துருச்சு தகுப்பீடு கட்டி சொல்ல வச்சுட்டு இருக்கிறாங்க சொல்லு வச்சுட்டு இருந்தாக்க ஓதுனாங்க ஓதுனாங்க குழம்புது அவங்கதான் குரான் கொலம்புது குரான் கொழம்புது நபி செல்லதாலே கொழம்புது அடுத்தடுத்து எப்படியோ சொல்ல வச்சு முடிச்சுட்டாங்க சொல்ல வச்சு முடிச்சவன திரும்பினாங்க திரும்பிட்டு கேட்டாங்க இங்க யாரோ ஒரு ஆள் தொழுகையில தொழுகையில ஒழுங்கா செய்யாமல் பூர்த்தியாக செய்யாமல் முறையாக செய்யாமல் வந்து நிக்கிறீங்க உங்களின் காரணமாகதான் எனக்கு இன்னமா இலப்பிசுன ஹா உலா நீங்கதான் எனக்கு தொழுகையில குழப்பி விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால இதையும் நாங்க கவனத்துல வச்சு கொள்ளணும் தொழுகையில குறைவாருங்கிறது அது இமாம் தவறு விட்டுறாங்க ஒட்டுமொத்த தவறுக்கும் அவருதான் சொந்தக்காரர் இந்த நிலைகள் மாறணும் நாங்களும் சொந்தக்காரவங்களாக இருப்போம் நாம வெளியில என்னென்ன விசலாசம் சொல்லிட்டு மார்க்கணும் அது நாங்க கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும் என்னட்டி ஏதோ குறை இருக்கும் அதனால அடுத்த தொழுகைக்கு நான் ஒழுங்கா உது செஞ்சுட்டு வரணும் இமாமுக்கு ஒரு குறை வந்துருச்சுன்னாக்கா முதல்ல சிந்தனை வரணும் நான் முதல்ல அந்த குறைகள் என்னுடைய குறைகளை சரியாக என்னுடைய உது என்னுடைய ஏற்பாடுகளை சரியா செஞ்சுட்டு வரணும் இதனாலும் இமாமுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் தவறு ஏற்பட்டிருக்கலாம் சரி இப்ப இமாமுக்கு தவறு ஏற்பட்டு விட்டால் இமாமுக்கு ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் பொதுவாக நம்மல்ல முப்பசதிகள் பின்னால நின்று சொல்லுறவங்க மூணு விதமாக இருப்பாங்க மூணு விதமாக இருப்பாங்க ஒண்ணு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இமாமுக்கு என்ன நடக்குது ஏன்னா இமாமை விடவும் ஒரு மோசமான காலத்தில் அவர் இருப்பார் முதல்ல வேலைக்குன்னு இமாம் எந்த தவறு செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை இமாம் எந்த எப்போது ஒரு நேரத்துக்கு தான் தவறு வரப்போகுது நம்மளை தொலைவைக்க விட்டாக்க தெரியும் சில பேருக்கு என்ன நடக்குது போயிட்டே இருக்கிற எலுமே எலுமே எலும்புறது அப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க ரெண்டாவது ஒரு கூட்டம் அவருக்கும் சந்தேகம் இமாம் சந்தேகத்துலதான் தவறு செய்யணும் எண்ணத்துல செய்யறது இல்ல சந்தேகத்துலதான் செய்யறார் இவருக்கு ஒரு சந்தேகம் என்ன இம்மா எலும்புறா உட்கார வேண்டியம் இருக்கும் நேரத்தில் இருக்கிறார் இல்ல நாலாவது ரக்காத்து இவர் உட்கார்ந்து அத்தகையாக்கு ஓத வேண்டிய நேரத்தில் இருக்கிறார் இவர் மூணு ரெண்டு சுஜூன் செஞ்சுட்டா இப்ப போறது மூணாவது சுஜூத் கன்ஃபார்மா நல்லா தெரியுது கன்ஃபார்மா நல்லா தெரியுது இந்த மூணு குழு கட்டாயமாக இருப்பான் நல்லா யோசிப்பாங்க இதுக்கு மேல நாலாவது ஏதாச்சும் இருக்க முடியுமா சொல்லுன்னு பார்ப்பான் ஒண்ணு எதுவுமே தெரியல இமாம் தவறு விடுறதுன்னு தெரியல சரியா விடுறதுன்னு தெரியல என்ன செய்யறாருன்னு தெரியல இமாம் செய்ய செய்ய செஞ்சுட்டே இருக்கிற ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இமாமுக்கு சந்தேகம் வந்த மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் கொஞ்சம் தடமாற்றம் மூணாவது ஒரு கூட்டம் நல்ல உறுதியாக தெரியும் இல்லை இமாம் தவறு தான் ஒரு ரக்காத்த குறைச்சிட்டார் உட்கார வேண்டிய இடத்துல எலும்பிட்டார் எலும்ப வேண்டிய இடத்துல உட்கார்ந்துட்டார் ஆஹ் ரெண்டு சுஜு செய்ய வேண்டிய இடத்துல மூணு சுஜி செஞ்சுட்டார் இந்த மாதிரி நல்ல உறுதியாக தெரியும் இந்த மூணு கூட்டத்திலையும் இந்த மூணு கூட்டத்திலையும் இப்ப நமக்குள்ள பிரச்சனை என்ன முந்தைய காலத்துல இதை சொல்லு வைக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு குறை வந்தாலும் உடனே என்ன செய்வாங்க சுபகானல்லா சொல்லுவாங்க உடனே புரிஞ்சிக்குவார் ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா இமாமுடைய சந்தேகத்தை விட மாமுளுடைய சந்தேகம் தான் பெருசா இருக்கு ஏன்னா எப்படி சொல்றாக்கா தொலுகெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடிதான் கேக்குற ஹசரத் ஒரு ரகத்து விட்டுப்பீங்க மாதிரி இருக்குத எவ்வளவு பேர் இருக்கிறோம் சமீபத்தில் அப்துல் சாலேம்ல சொன்னாங்க ரொம்ப அழகான விஷயம் முன்னூறு பேரு நிக்கிறோம் நாற்பது பேர் நிக்கிறோம் ஒரு ஆளுக்கு வந்த சந்தேகம் ஒரு ஆளுக்கு கூட கிளியர் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுங்க வந்துருச்சுன்னு சொன்னா உடனடியாக நத்திக்கணும் சொல்லணும் சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனடியாக தஸ்வி சொல்லணும் அப்ப அவர் புரிஞ்சு கொள்வார் சந்தேகத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தவறு செய்யறது இல்லை சரியான எப்படியுமே இவாங்கள் புரிஞ்சிடுவாங்க எப்படி மீமாவ புரிஞ்சுருவாங்க அதனால உங்கள்ட்ட பணிவான வேண்டுகோள் என்ன தவறு வந்தாலும் தவறுன்னு தெரிஞ்சுட்டா உடனே நினைச்சீங்க சத்தம் போட்டு தஸ்வி சொல்லுங்க அதுல சில பேர் தஸ்வி சொல்லலாமா வானாமா அடுத்தவங்களை பார்க்கற அடுத்தவரு தஸ்வி சொல்றாரா இல்லையா அடுத்தவங்களை பார்க்குற நிலமையும் இருக்கு சரி இன்னைக்கு உள்ள பாடத்துல இந்த மூணு இந்த மூணு குழுவினருடைய நிலையை பார்ப்போம் இதுல பாருங்க முதல் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இமாமோடையும் சேர்ந்துக்கிறாங்க ஏதோ அதுல சில பேர் தஸ்வி சொல்லலாமும் சொல்லவானா யோசி யோசி சொல்றவங்களும் இருப்பாங்க சொல்லாமங்களும் இருப்பாங்க அது பிரச்சனை இல்லை மூணாவது ஒரு குழு இருக்கிறாங்க இல்லையா இவங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல உறுதியாக இருக்கும் பொழுதுதான் நல்ல தெரிவி இவர் வந்து ரெண்டு ரகத்துல உட்கார உட்காரல இருந்திருக்கிறார் இல்ல இவர் வந்து ருக்கு செய்யணும் ருக்கு செய்யாம சுஜூருக்கு போயிட்டார் உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்க தஸ்வீர் சொல்லணும் நீங்க உதாரணத்துக்கு நாலு ரக்கா தொழுகை அவர் நாலு ரக்காத் சொல்லுதுட்டு நாலாவது ரக்காத்துல அத்தகையத்துல உட்காரணும் அவர் மூணாவது ரக்காத்துல நினைச்சிட்டு எந்திரிச்சிட்டார் இப்ப பின்னாடி என்ன செய்யணும் நல்ல உறுதியாக தெரியறவங்க தஸ்மீ சொல்லணும் கட்டாயமா சொல்லணும் என்னன்னு இது மூணு நாலு ரக்காத் முடிஞ்சிருச்சு உட்காரணும் அத்தகைய உட்காரணும் அவர் பருதை விட்டுட்டு இவர் போறாரு அஞ்சாவது ரக்காத்துக்கு போறார் தெரிஞ்சவங்க கட்டாயமா தஸ்மீ சொல்லும் சொன்னால் உடனடியா அவர் உட்கார்வா அப்படி நீங்க சொல்லியும் கூட அவருக்கு என்ன செய்யல முடிவு தெளிவு வரலை அவர் எந்திரிச்சுட்டார் இப்ப பொதுவாக நம்மளுடைய நிலப்படனை எல்லாம் சேர்ந்து எந்திரிச்சிருவோம் எல்லாம் சேர்ந்து இதுல முதல் ரெண்டு கூட்டம் இருந்திருக்கிறாங்களே என்னன்னே தெரியல இமாம் கூட சேர்ந்து போறவங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இரண்டாவது கூட்டம் சந்தேகத்துல இருக்கிறாங்க அவருக்கும் சந்தேகம் பரவாயில்ல மூணாவது கூட்டம் நல்ல உறுதியா தெரிஞ்சிட்டு இருக்காரு திருப்பிக்கல இமாம் செஞ்சிட்டு இருக்கிறார் தவறுல சேர்ந்து அவருடைய திரும்ப யாரு இந்த மூணாவது தெளிவாக தெரிஞ்சவங்க தஸ்வி சொன்னவங்க எந்திரிச்சு போனால் அவங்களுடைய தொழுக முடிஞ்சு போயிடும் இமாமுடைய தொழுக சரி அவர் அஞ்சு ரக்கா சொல்லுறார் அந்த தொழுக சரி மாமூங்கல்ல சந்தேகத்துற சொல்லுவா தொழுகை எல்லாம் நமக்கு ஏன் வம்பு நான் எந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னு எந்திரிச்சு இந்த தஸ்வி சொல்லிட்டு இந்திரிச்சு போறார் இல்லையா அவரது தொழுகை மட்டும் பாத்து அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஏன் அவருக்கு நல்லா தெரியும் தொழுகையில பிழை நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் பின்னுக்கு போயிருக்கிறார் இமாமுக்கு தெரியல போனார் மத்த ஒரு ரெண்டு தெ அவர் போகும் பொழுதே அது பருளாக இருந்தால் யாரு தஸ்மீ சொல்லிட்டு அவங்களும் கூட சேர்ந்து போறாங்களோ சேர்ந்து போறவங்களோ குற்றவாளி அவனுடைய தொழுகை முடிஞ்சிடும் தனியா போய் அவர் ஒருத்தர சொல்லுவோம் அப்ப இல்லாட்டி நீங்க தஸ்வீ அவர் கேட்கல நீங்க என்ன செய்யணும் அப்படியே அந்த இடத்துல இமாம கட் பண்ணீங்க இந்த இமாமோட நான் சொல்லுவல இதோட நிப்பாட்டிக்கிறேன் நீங்க உங்களுடைய தொழுகை சொல்லுங்க நாலாவது ரக்கத்துல இருந்திருச்சுட்டார் நீங்க நாலாவது ரத்தத்துல என்ன செய்யணும் இருந்துச்சு போயிட்டு இருக்கிறார் சஸ்வி சொன்னீங்க சுபஹானல்லாம் சொன்னீங்க அவருக்கு விளங்கலை அவர் போயிட்டார் இப்ப நீங்க என்ன செய்யணும் நான் இந்த இமாம மட்டும் பிரிஞ்சு கொள்ளுன்னு மனசுல நினைச்சிட்டு வாயில சொல்ல தேவல அப்படியே உட்காந்து அத்தகையத்த ஓதுங்க செலாம் கொடுத்துருப்போம் அப்படியே உட்காந்து அவ இதுல என்ன தெரியுதுன்னா தெளிவ தவறுன்னு தெரிஞ்சுட்டு இமாமை கூட பின்பற்ற கூடாது நல்ல தெளிவா தவறுன்னு தெரிஞ்சால் அந்த தவறுல ஆனால் ஒரு சில தவறுகள் இருக்கு அந்த தவறு அட்ஜஸ்டபுள் அனுசரிக்க கூடிய தவறுகள் அது என்னது பருவல தவறு வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது பின்னால் உள்ளவர் சுட்டி காட்டினார் ஏற்றுக்கொண்டால் பரவாயில்ல விட்டுட்டு இமாம் போறார் இமாம் தொழுக கூடினும் ஏன்னா அவருக்கு உறுதியில்லை அவர் போயிட்டு இருக்கிறார் இந்த பின்னால உள்ள ஒரு சுபா நல்லா சொல்லி நல்லா உறுதியா இருக்கிறார அவருடைய தொழுக அதனால அவர் அந்த நிலைமையில உடனே இமாம் விட்டு பிரிஞ்சிடணும் அவர் தன்னுடைய தொழிலை தனியாக தொழணும் தன்னுடைய தொழுகையே தனியாக தொழணும் சுண்ணத்தான காரியங்கள்ல சுண்ணத்தன பெரும்பாலும் அத்தகையார் அத்தகையார் பிரச்சனை வரும் இந்த ரெண்டு சுண்ணத்தான காரியங்கள் இதுல இமாம் குறவாடு செஞ்சுட்டு போறார் நாம தஸ்மீ சொன்னோம் கேட்கல இமாம் சேர்ந்து நாம போயிட வேண்டியதான் இந்த ரெண்டு மட்டும் விதிவிலக்கு ஒன்னு சுபுடைய குணூத்து ரெண்டாவது முதலாவது அத்தகையார் தொழுகில வரப்படி முதலாவது அத்தகையார் மகரீபெல்லாம் முதலாவது அத்தகையார் அசர்லாம் முதலாவது அத்தகைய முதலாவது அத்தகையார் முதலாவது அத்தகைய அத்தகையாத்துல இமாம் தவறு விடுறார் எந்திரிச்சு போயிட்டார் கேக்கல எந்திரிச்சு போயிட்டார் நீங்கள சேர்ந்து போயிட வேண்டியதான் அவரோட அந்த தவறு அட்ஜஸ்டபிள் ஏன்னா சுண்ணத்தை விட்டுட்டு போறார் அவருக்கு நீங்க சுட்டி காட்டினீங்க திருத்தி கொண்டார் திருத்திக்கொள்ளல அவரோட சேர்ந்து நீங்களும் போங்க சேர்ந்து கொள்ளலாம் பருதல தவறு விட்டு போறார் நீங்க சொல்லி காட்டு நீங்க சொன்னீங்க திருத்திக் கொண்டார் அலக்துல்ல அவரோட அவர் திருத்தி கொள்ளாவிட்டால் அந்த நேரத்திலேயே அந்த நிலையிலேயே நீங்க உங்களுடைய தொழுகை என்ன செய்யலாம் உடனே முறிச்சிக்கொண்டு உங்களோட நீங்க திரும்ப ஆரம்பிக்க தேவையில்லை நீங்க இருக்கிற இடம் சரியான இடம் தானே அங்கிருந்து உங்களுடைய தொழுகை தொடர்ந்து தொழுக கொள்ளணும் சொல்றேன் இதுதான் இமாவுக்கு ஏற்படக்கூடிய தவறு பருதலை ஏற்பட்டுச்சா சின்னத்துல ஏற்பட்டுச்சா அவதெல்ல பருது சின்னம் தெரியணுமே அடுத்த பாடங்களை பத்தி பாப்போம் பருதலை ஏற்பட்டுச்சான் சின்னத்துல ஏற்பட்டுச்சான் அவர்களுக்கு உணர்த்தணும் உணர்த்தி அவர் உணர்வு விளங்கிட்டு உட்கார்ந்துட்டார் அல்லது சரியான நிலைக்கு வந்துட்டார் அவரோடய சேர்ந்து நீங்க தொழிலை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் இல்ல நீங்க பருதில பிள வந்து நீங்க சுட்டி காட்டியும் அவர் என்ன செய்யல எடுத்துக் தன்னுடைய பிழையோடய அவர் போய்கொண்டிருக்கிறார் அவருடைய தொழில்கள் சரி அவர் சொல்றது அவருக்கு கூடும் ஆனா நீங்க கூட போனீங்கன்னா உங்களுடைய தொழுக கூடாது அந்த இடத்துல அவரை கட் பண்ணிட்டு அவருடைய தொடர்பை துண்டிச்சு கொண்டு இருக்கிற இடத்துல உங்களுடைய தொழிலை நீங்க தனியாக தொடனும் பருதுல தவறு வந்திருந்தால் சின்னத்துல தவறு வந்திருந்தால் நீங்க விட்டுட்டு அவரோட சேர்ந்து போட்டுனீங்க அவர் ஏத்துக்கொண்டார் பரவாயில்ல எங்க உதாரணத்துக்கு முதலாவது அத்தகைய ரெண்டு ரக்காத்து முடிஞ்சு பைசான்னு சொல்லுதோம் ரெண்டு ரக்காத் ரெண்டு ரக்காத்து ரெண்டாவது ரக சுஜுல ரெண்டாவது சுஜூதல இருக்கும் இப்ப வந்துருச்சு நான் உட்காரணம் உட்காரமா அந்திருச்சு எல்லா மேல வந்துட்டேன் நீங்க தஸ்வீர் சொன்னீங்க எனக்கு விலங்கு உடனே உட்காந்துட்டேன் நான் உட்கார்ந்துட்டேன் நீங்களும் சேர்ந்து உட்கார்ந்து உங்களுடைய ரெண்டு பேரும் தொழிலை சரியா கொண்டு போயிடலாம் இல்ல நான் அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு விலங்குல ஞாபகத்துக்கு வரல இருந்துருச்சு தமிழ போய்ட்டேன் நீங்களும் சேர்ந்து என்னோட வந்துட வேண்டியதான் சுண்ணத்துல பிழவிட்டால் பரவாயில்ல இமாமோட சேர்ந்து போய்கிட்டே போயிட்டே இருக்குங்க அதனால தொழுக்கு பாதி போறாது பரதுல பிழவிட்டால் இமாமை விட்டு நீங்க கவன்று கொள்றது தனியாக்கி கொள்றது அதுதான் உங்களுக்கு சரியான சட்டம் அதுதான் சரியான விஷயத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க சென்ற வாரம் கடைசியாக என்ன கேள்வி கேட்டார்னு சொன்னா மனைவிய தலாப் சொல்லியாச்சு தலாப் சொன்னதுக்கு பின்னர் காலத்துல அவங்க இருக்கிறாங்க இத்தாலேயே வச்சு மீட்டிக்கொள்றாரு கணவர் என்ன சொன்னார் நான் ஒன்னும் மீட்டி கொண்டு விட்டேன் திரும்பவும் நாம கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம் பிரச்சனைகள் வாணாம் இன்னும் ஒரு தலாக்கு இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அடுத்த ஒரு விஷயம் இமாம் அதாவது மனிதர் கணவர் தலா சொல்லிட்டார் இதாவுடைய காலம் இதாவுடைய காலம் முடிஞ்சு போயிடுச்சு பின்னாடி அனுமதி ஒன்றரை மகர் கொடுத்திருக்கீங்க அப்படி நிக்காக செய்யும் பொழுதே கடைசி தலா இருக்கும் மூணு தலாக் கொடுத்துட்டா அந்த மாதிரி மீட்டவே முடியாது புதுசா நிக்காக நடக்குது புதிய நிக்கா அதே கனவு மனைவி தான் போயிடுச்சு சேர்ந்துட்டாங்க இதெல்லாம் இருக்கு தனித்தனியா போயிட்டாங்க வேற யானை கல்யாணம் முடிக்கணும் முடிக்கலாம் ஆனா இவங்க இருப்போம் எத்தனை தலாக் பேலன்ஸ் இருக்கும் சொல்லுங்க ஒரு தலாக் பேலன்ஸ் இருக்கும் எத்தனை தலாக் பேலன்ஸ் இருக்கும் அதாவது எத்தனை கொடுத்து இருக்கிறாரோ அது போக பேலன்ஸ் இருக்கும் ஒரு தலாக் தான் கொடுத்திருக்கிறார் இதான் முடிஞ்சிருச்சு இப்ப சேர்றாங்க திரும்ப நிக்காக நடக்குது மகர் கொடுக்கிறார் வழிகாரர் வர்றார் சாட்சிகள் வர்றாங்க சபையோர் முன்னிலையில திரும்ப நிக்காக நடக்குது அப்படின்னு அதுல சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனா அவர்த்த கூட சொன்னேன் அதை போடாதீங்கன்னு சொல்லி ஆனா அலமதுல்ல சொன்னது சரிதான் அதுதான் சட்டமும் கூட ஏன்னா சின்ன சின்ன ஒரு வார்த்தை ஒன்னு கிடைச்சிச்சு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுற மாதிரி அலமதுல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் நல்லா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்னது சரிதான் அவர் எத்தனை தலாக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரோ கொடுத்தது போக மீத முன்னான தலாக தான் அவருக்கு பேலன்ஸ் இருக்கு புதுசா நிக்காஸ் நடந்தாலும் புதுசா நிக்கா செஞ்சுட்டாலும் கூட நீங்க அதே தான் அதே பொண்ணு தான் ரெண்டு தலா இன்னும் ஒரு தலாக தான் இருக்கு சொல்லலாமா நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க நல்ல ஒரு கேள்வி கட்டாயம் விளங்கிக் வேண்டிய ஒரு கேள்வி ஏன்னா பொதுவா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்கா இந்த தஸ்மீர் சொல்ற வேலை மோதிக்கு என்ன எல்லா வேறையும் ஒண்ணு செஞ்சிட்டோம் பள்ளியில இமாம் சாவுக்கும் மோதினிசாவுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டோம் அவர் என்ன செய்வார் அவரு அதுக்கு நாங்க மோதின் சா வைக்கல இமாமுக்கு அது கட்டாயம் இருக்கணும் அதுவும் பொறுப்பு தான் மோதிசாவுக்கு அது பொறுப்பு தான் அவரும் மறந்துட்டார் அவரு மனுஷன் மறந்துட்டார் ஆக தொங்கல்ல இருந்தாலும் அவருக்கும் பொறுப்பு கட்டாயம் சொல்லணும் தஸ்வி சொல்ல சத்தமா சொல்லணும் சுபகானு யாரும் சொல்லலாம் சந்தேகம் வந்தால் சந்தேகம் இல்ல தவறுன்னு உறுதியாக தெரிஞ்சிட்டார் சந்தேகத்துல நீங்க தஸ்வி சொல்ல ஏன்னா சில பேருக்கு சந்தேகம் இமாம் நல்லா தான் தொழுதி இருக்கிறார் அவர் சந்தேகத்துக்கு இமாம் போட்டு குலப்படுறது இருக்கு உங்களுக்கு உறுதியாக தெரியிறப்பதான் நீங்க தஸ்வீர் சொல்லணும் நல்ல தெரியவா தெரியுது அது யாருக்கு தெரிஞ்சாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கட்டாயம் உங்க தஸ்வீர் சொல்லித்தான் ஆகணும் நல்ல ஒரு அழகான கேள்வி முதல்ல முன்சப்ல உள்ளவங்கத்தான் தஸ்வீர் சொல்லணுமா அல்ல இம்மாதின் சார் தான் தஸ்வீர் சொல்லுமா இது அவங்களுடைய பொறுப்பு அல்ல முழு ஜமாத்துடைய பொறுப்பு எல்லாருக்கும் பொறுப்பு நான் எத்தனைக்கா தொழுவரங்க யாரோட பொறுப்பு அது இமாம்ட பொறுப்பு இல்ல என்னுடைய பொறுப்பு இமாமோட சேர்ந்த அவ்வளவுதான் பொறுப்பு என்னுடைய பொறுப்பு எல்லாரும் விளங்கணும் எங்க இருந்தாலும் கட்டாயம் தசி சொல்லிகள் இருக்கா இருக்குங்களா எப்படி எப்படி எப்படி இமாம் ருக்குல இருக்கிறப்ப வந்து சேர்ந்தாலும் அவசரம் தக்கு போறாங்க அவர் ருக்கு நின்று தக்வீர் கட்டி சில வினாடிகள் சில வேகத்துக்கு ஒரு பருவது விடுபட்டு போயிடுச்சு அவர் நின்று முதல்ல நிக்கணும் கட்டணும் தக்வீர் கட்டி சில வினாடிகளுக்கு பின்னாடி ருக்கு போகணும் இவர் ருக்கு போய் நல்ல ஆறுதல் அடையும் வரை இமாம் ருக்குலயே இருக்கிறார் என்று சொன்னால் இவருக்கு அந்த ரெக்கார் கிடைக்கிது அவருக்கேன் நம்ம சொல்றது ரொம்ப கட்டாயமான விலை கொள்ள வேண்டிய ரொம்ப எதான விஷயம் யாரும் கணக்கு எடுக்கிறாங்களோ பல தடவை சொல்லிட்டு இருக்கிறோம் ருக்குல இருக்கிறப்ப கவனமாக நீங்க இமாமோட சேரணும் நீங்க தக்வீர் கட்டி ஆறுதலா நின்று ஒரு சில வினாடிகள் ஒண்ணு ஓதை ஒண்ணு ஆனால் ஒன்னு வச்சகத்து கூட சொல்லிடாதீங்க சும்மா தக்வீர் கட்டி நின்னணும் ஒரு சில வினாடிகள் திரும்ப ருக்குவுக்கு போங்க சில வினாடிகள் அவ்வளவு நேரத்துக்கு வரையும் இமாம் தமிழ் அல்லாஹ் அலிமன் அஹமிதா உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகாத்து உங்களுக்கு சேரும் நீங்க திரும்பிச்சி அதை சொல்ல தேவையில்லை அப்படி இல்லாமல் வரமத்து எமது இணையதளமாகியூ டபுள் தமிழ் பயான்ஸ் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்